அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு பரியது கூர் கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலிதாக்குரின் யானை உருவத்தில் மிகவும் பெரியதாயும் கூர்மையான தந்தங்களை பெற்றிருந்தும் புலி தாக்கினால் அஞ்சுகிறது என்பதுதான் இந்த திருக்குறளின் பொருள் யானை மிகுந்த வலிமையான உடல் பெற்றிருக்கிறது மேலும் எதிரியை தாக்குவதற்கான தந்தமாகிய கருவியையும் பெற்றிருக்கிறது ஆனால் புலி சிறிய உருவத்தை பெற்றிருக்கிறது இருந்தாலும் அதனிடம் ஊக்கம் இருக்கிறது எனவே அதைக் கண்டு யானை அஞ்சுகிறது அதுபோல ஓர் அரசன் அல்லது தலைவன் மிகுந்த வலிமையும் படைபலமும் பெற்றிருந்த போதிலும் ஊக்கம் இல்லை என்றால் ஊக்கமுடைய வேறொரு சிறிய அரசன் தாக்குவானே அவனை கண்டு அஞ்ச வேண்டி ஆதலால் அரசன் அல்லது தலைவனுக்கு ஊக்கம் மிக மிக அவசியமாகும் என்பது கருத்து இது பிரிது மொழிதல் அணி என்கின்ற விஷயத்திலே சேரும் ஒரு தலைப்பில் பேசி போது ஏதாவது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னால் அந்த தலைப்போட அதை அப்படிங்கிறது கருத்து ஏன்னா இந்த குரலில் வேற ஒன்றும் சொல்லலை பரியது கூன் கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலிதா குறின் இதில் இதனால் நீ ஊக்கமாக இருக்கணும்னலாம் சொல்லலை எக்ஸாம்பிளை மாத்திரம் சொல்லிவிட்டார் நாம் தான் எக்ஸாம்பிளுக்கு தகுந்த மாதிரி அந்த கருத்தை கொண்டு வரணும் ஒரு அரசரிடத்தில் உடல் வலிமையும் இருந்தாலும் கூட அவரிடத்தில் மனவலிமை இல்லை என்றால் அவர் பிற அரசரை கண்டு அஞ்சுவார் என்பது தான் இதனுடைய பொருள் யசஸ்திலக்கம்னு ஒரு நூல் இருக்குது அதில் சொல்லப்படுகிறது ஏஷாம் பாகுபலம் நாஸ்தி ஏஷாம் நாஸ்தி மனோபலம் தேஷாம் சந்திரபலம் தேவை கிம்குரியாது அம்பரஸ்திதம் சாதாரணமாக சந்திரபலம் பார்க்குறதுன்னு ஒரு வழக்கம் ஒரு காரியத்தை செய்கிற போது தாராபலம் சந்திரபலம் அப்படின்னு பார்த்து தான் ஒரு காரியத்தை செய்வோம் இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறதுனா யாருக்கு உடம்பில் பலம் இல்லையோ யாருக்கு மனசில் பலம் இல்லையோ அவன் இந்த எல்லாம் பார்த்து காரியம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கிறது எவருக்கு தோல் வலிமை இல்லையோ உள்ள வலிமையாகிய ஊக்கம் இல்லையோ அவருக்கு வானத்தில் உள்ள சந்திரனின் பலம் என்ன நன்மையை செய்து விட முடியும் ஆகவே அதுக்கெல்லாம் இந்த சந்திரபலம் அனுகூலமாக இருக்குமே தவிர மனோபலமும் சரீரபலமும் இல்லைன்னா சந்திரபலத்தை மாற்றம் வைத்துக்கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது என்பது கருத்து இனி பதவுரை பார்க்கலாம் யானை யானை பரியது எல்லா விலங்குகளிலும் பெரிய உடம்பை உடையது அது மட்டும் அல்ல கூறுங்கோட்டது கூர்மையான கொம்புகளையும் உடையது ஆயினும் ஆனாலும் புலி தாக்குரின் புலி தாக்கினால் வெரூ அஞ்சும் யானை எல்லா விலங்குகளினும் பெரிய உடம்பை உடையது அது மட்டுமல்ல கூர்மையான கொம்புகளையும் உடையது ஆனாலும் புலி தாக்கினால் அஞ்சும் தலைவனானவன் அனைத்து வலிமைகளைப் பெற்றிருந்தாலும் ஊக்கம் இல்லாமல் போவானேயானால் ஊக்கமுடையவனைக் கண்டு அஞ்ச வரும் என்பது கருத்து பரியது கூர்ங் கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலிதாக்குரின் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ மகா சுவாமிகளின்